எூற்றி ஐம்பத்தி மூன்று இபின் உமரதுல்லாகும் அவர்கள் கூறியதாவது யார் இந்த வெங்காய செடியில் சாப்பிடுகிறாரோ அவர் நமது பள்ளியை நெருங்க என்று கைபர் போரின் போது நபிசல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்